வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எத்தகைய சூழலிலும் பிறர் மேல் கோபம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மேல இருக்கிற குரல்கள்ல பார்த்திருக்கோம் வள்ளுவர் யாரிடத்திலும் நம்மை கோபப்பட சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் நம்மோடு இருக்கக்கூடிய அல்லது நம் எதிரிகளிடத்தில் கூட நாம் கோபம் கொள்ளக்கூடாது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கும் அதன் அண்டை நாட்டிற்கும் மிகப்பெரிய போர் மூன்றது அந்த போரிலே நூற்று ராணுவ வீரர்கள் இருபுறமும் கொல்லப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் ஒரு சில எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் நம் நாட்டிற்குள்ள வந்து சந்தையிடும் பொழுது குண்டடிப்பட்டு காயம்பட்டு கிடக்கிறார்கள் இந்திய இராணுவம் அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமல் அவர்களை பறிவுடன் முதலுதவி செய்து மருத்துவ வசதிகளை அழித்து பிறகு அவர்கள் நாட்டிற்கே திருப்பி அனுப்பியது இதனை கண்ட பல எதிரி நாட்டு வீரர்கள் இந்தியாவை பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள் ஏன் ஆச்சரியமடைந்தார்கள் என்றால் நாம் இவர்களோட சண்டையிடுகிறோம் ஆனால் நம்மிடத்திலே இவர்கள் இவ்வளவு பரிவு காட்டுகிறார்கள் அப்படின்னு ஆச்சரியம் அடைந்து போனார்கள் அதைத்தான் ஒவ்வொரு தனி நபரும் தன்னுடைய வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும் எந்த நேரத்திலும் ும்பம் கொள்ளூடாது ஒருவர் நமக்கு எவ்வளவு தீங்கு வேண்டுமானாலும் நெருப்பு ஜுவானைகளை போல நமக்கு துன்பம் கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் நம்மோடு உறவு கொண்டாட வரும் பொழுது நிச்சயமாக நாம் அவர் மேல் கோபம் கொள்ளாமல் பறிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவாறு ஏற்றுக்கொண்டால்தான் நாம் மனிதர்களாக இருக்க முடியும் சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நாம் எத்தகைய துன்பங்களை செய்து கொண்டே இருந்தாலும் சரி நம் நம்மீது அன்பை மட்டுமே அவர்கள் காட்டுவார்கள் அன்னை திரேசாவை போல அன்னை திரேசா தான் நடத்தக்கூடிய தொழுநோய் சிகிச்சை மையத்திற்காக நன்கொடை கோரி செல்கிறார்கள் ஆனால் அவர்கள் கைகளிலே எச்சில் உமிழப்படுகிறது சிறிதும் கோபமடையாமல் மீண்டும் அதே நபரிடத்திலே நன்கொடை கேட்கிறார் இதனை கண்ட எல்லோருமே ஆச்சரியமடைந்தார்கள் அதை போல நாமும் நம்முடைய வாழ்வில் நமக்கு துன்பம் செய்தவரிடத்திலும் சரி கோபம் கொள்ளாமல் அன்போடு இருக்க வேண்டும் இதை வள்ளுவர் வலியுறுத்தும் பொழுது நெருப்பு ஜுவாலைகள் எவ்வாறு நமக்கு துன்பத்தை தருமோ அத்தகைய துன்பங்களை நமக்கு செய்தவரிடத்திலும் நாம் அன்பு காட்ட வேண்டும் அவர்களிடத்தில் கூட நாம் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார் ஆகையினால் யாரிடத்திலும் கோபம் கொள்ளாமல் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி இந்த வாழ்க்கையை மிகவும் அழகானதாக மாற்ற எல்லோரும் முயற்சி செய்வோம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் 31 ஒன்று வெகுழாமை குரல் எண் முன்னூத்தி எட்டு இன ரெறி இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று மீண்டும் குரல் இனரெறி தோய்வண்ண இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று இந்த நாள் இணைய நாளாக ஏட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி